வணக்கம் நற்றினை அன்பு சொந்த அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் திருக்குறளை தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அன்பு அந்த அன்புங்கிறது குடும்பத்திலிருந்து தான் நம்ம எல்லோருக்குமே எளிதாக கிடைக்கும் ஏனென்றால் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் மேல இன்னொருத்தர் அதிகமான அன்பு செலுத்திட்டு இருப்பாங்க அதுதான் இயல்பும் கூட ஆனால் அத்தகைய அன்போடு நாம் உண்மையாகவும் இருக்க வேண்டும் வெறும் அன்பு மட்டும் இருந்து விட்டால் சரியாகி விடுமா என்ன இப்போ ஒரு நபர் இருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்கிறார் வச்சுக்கோமே ஆனால் அவர் செய்யக்கூடிய தொழில் தவறாக இருக்கும் பட்சத்துல அவர் தன்னுடைய குடும்பத்தை அன்பாக பார்த்து கூட செய்யக்கூடிய தொழில் தவறாக இருப்பதால் அவர் மீது ஒரு தவறான கண்ணோட்டம் அல்லது தவறான பார்வை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப தீவிரவாதிகள்னு எடுத்துக்கோமே எல்லோருக்குமே குடும்பம் இருக்கும் இல்லையா தன்னுடைய குடும்பத்து மேல அவங்க பாசம்தான் வச்சிருப்பாங்க ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செயல் அல்லது தொழில் தவறானதாக இருக்கும் அப்படி தவறான ஒரு தொழில் செய்து நம்முடைய குடும்பத்தை பாத்துக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை குடும்பத்தை பார்த்து கொள்ள அன்போடு சேர்த்து அறுவழிகளும் நடக்கணும் அவ்வாறு நடக்கிறது தான் நம்ம குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பா அமையறதுக்கு காரணமாயிருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு குடும்பம் முக்கியம் ஆனால் எல்லா தவறுகளையும் செய்வேன் எப்படி வேணாலும் நான் நடந்துக்குவேன் குடும்பத்த மட்டும் உண்மையா இருந்துட்டு வெளியில வந்தா நான் வந்து என்னுடைய இஷ்டம் போல வாழ்வேன் அப்படின்னு நிச்சயமாக பாதிக்கப்படுவது நாம் மட்டுமல்ல சேர்த்துதான் இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக சொல்றார் ஒருவர் அன்போடும் அறவழியிலும் நடப்பதே இல்வாழ்க்கையில் சிறந்த பண்பையும் பயனையும் தரும் சொல்ற அவரு பண்பையும் பயனையும் பெற நாம் அன்போடும் அறவழியிலும் நடந்து நம்முடைய இல்வாழ்க்கை சிறக்க வாழ்வமாக திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஐந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் எல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மீண்டும் குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி